السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم ان الحمد لله نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدی الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدن عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அலாஹும பாரிக் அலா முகமதின் அலா அலி முகமதின் கமா பாரக் அலா இப்ராஹிம் அலகதுல்லா கடந்த மூன்று நாட்களாக மூன்று அமர்வுகளாக ரசூல்லா சுல்லாஹம் வாழ்க்கை வரலாற்றுடைய பார்த்து வரோம் கடந்த அமர்வுல வந்துட்டு அரேபிய தீபகற்பத்துல இருந்த மத நம்பிக்கைகள் என்னென்ன இருந்துச்சு முக்கியமான அந்த ஆன்மீக வழிபாடுகள் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம் இன்னைக்கு இன்ஷால்லா ரசூல்லா சுல்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தை பத்தி பார்க்க போறோம் நின்ஷாலாம் இப்ப அந்த அரபு நாட்டில் உள்ள மத நம்பிக்கைகள்ல அந்த தொடர்ச்சியோட சேர்த்து அரபுகளுடைய நிலை அப்புறம் ஆரம்ப கால வாழ்க்கையை பத்தி இன்னைக்கு நிஷாலா பார்க்க போறோம் இப்ப அந்த அரபுகளுடைய அந்த தன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்காம அதை குறித்து ஒரு அருமையான ஒரு புத்தகம் இருக்கு அபுல் ஹசன் அலி நதவி அவரு எழுதின ஒரு புத்தகம் தமிழ்ல கூட முஸ்லிம்கள் வீழ்ச்சியால் உலகம் இழந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல மொழிபெயர்த்து வந்திருக்கு அந்த புத்தகம் வச்சு பார்த்தோம் சொன்னா இஸ்லாத்திற்கு முன்னதாக உள்ள அந்த அரபுகளுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது அப்புறம் இஸ்லாத்துடைய ஆட்சி போனதுக்கு பிறகு மக்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களும் இழந்தது என்ன அப்படின்னு பத்தி மிக அருமையாக தொகுத்திருப்பாரு ஷல்லா அதை படித்து நம்ம இன்ஷாலா இந்த டாப்பிக்கை வந்து நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் போன வாரமே பார்த்தோம் அரபு நாடுகளில் நிலை எந்த மோசமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம போன அமர்வில் பார்த்தோம் மிக மோசமான நிலைமையில் அவர்களுடைய நடத்தைகள் எல்லாமே குறிப்பாக வந்து இந்த இறை சார்ந்த விஷயங்களில் அவங்க அல்லாவே விட்டுட்டு எந்தெந்த முறையில் அவர்களுக்கு தோன்றியவற்றை வணங்கிக் கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம போன அமர்வில் பார்த்தோம் இருந்தாலும் அந்த அரபு நாட்டு மக்கள் அப்படி இருந்தாலும் அவர்களிடத்துல வந்துட்டு சில நல்ல தன்மைகள் இருந்துச்சு அல்பூத்தி ராமத்துலாலை அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அவர்கள் இருந்த அவர்களிடம் இருந்த தன்மைகள்ல சில தன்மைகளை வந்து சொல்லி காட்டுறாங்க குறிப்பா வந்து அவர்கள்ட்ட வந்து பெருந்தன்மை பெருந்தன்மை இருந்துச்சு அதே போல விடாமுயற்சி ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க அந்த ஒரு விடாமுயற்சி உறுதித்தன்மை குறிப்பாக வந்து விருந்தோம்பல் போன வாரமே பார்த்தோம்ல அந்த உணவு கொடுக்க ஹாஜிகளுக்கு உணவு கொடுக்கல தண்ணி கொடுக்கல அவர்கள் காட்டின அந்த முனைப்பு விருந்தோம்பல் வந்து குறிப்பாகவே அரபுகள்கிட்ட வந்து ரொம்ப அதிகம் இன்னைக்கும் இருக்கும் விருந்தோம்பல் அவர்களிடத்துல அதிகம் அதே போல ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா உயிரை கொடுத்தாலும் அதை வந்து அவர்கள் வந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மையில் அவங்க இருந்துச்சு இஸ்லாத்துக்கு முன்னதாகவே ஒரு விஷயத்துல அவங்க கமிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுக்காக என்ன வேணா செய்வாங்க அந்த ஒரு தன்மையும் அவங்கள்ட்ட இருந்துச்சு இன்னும் சொல்ல இன்னும் அடுத்து முக்கியமான ஒரு குவாலிட்டி அவங்கள்ட்ட எளிமையான வாழ்க்கை இருந்துச்சு என்னதான் அவங்க வந்து அதிகமா சம்பாதிச்சாலும் அதிகமா வந்து அவர்களிடத்துல பொருளாதாரம் இருந்தாலும் அவர்கள் எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் மேற்கொண்டாங்க இப்ப இந்த குவாலிட்டி எல்லாம் அவங்களுக்கு வந்து இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த பிறகு மற்ற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு வந்து அவர்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருந்துச்சு இப்போ மற்ற மக்கள்கிட்ட இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தாவா செய்வதற்கு இந்த மேல் சொன்ன அந்த தன்மைகள்லாம் வந்து மேலும் அவர்களுக்கு மெருகூட்டக்கூடியதாக இருந்துச்சு தாவாவுக்கு இப்போ அதே போல அவர்கள்ட்ட இன்னொரு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னு சொன்னால் குறிப்பாக சகாபாக்கள் இஸ்லாத்திற்கு பிறகு அவர்கள் எங்கேயுமே ரோமாக இருக்கட்டும் பாரசீகமாக இருக்கட்டும் எங்கே போனாலும் அவர்கள் வந்துட்டு ஆட்சியை பிடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தை கைப்பற்றுறாங்க அவர்களே ஆட்சியில் அமர மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களையே இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்கள் முஸ்லிம் ஆகும் பட்சத்தில் அவர்களே தான் ஆட்சி செய்ய விடுவாங்க ரோமர்களாக இருக்கட்டும் பாரசீகர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாத்திகர்கள் கூட இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க அகற்றிட்டு இவங்களை தான் வைப்பாங்க அப்படி செய்ய கிடையாது அரபுகளே இருந்தது ஒரு நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களே ஆட்சியாளராக வச்சு அந்த ஆட்சியின் கீழே இவர்கள் இருப்பாங்க சகாபாக்கள் நம்ம சகாபாக்கள வரலாறு எடுத்து பார்த்தோம்னா தெல்ல தெளிவா பார்க்கலாம் பல இடங்கள்ல ரோமா ரோமர்களா இருக்கட்டும் வாரசிகமா இருக்கட்டும் அனைத்து இடங்கள்லையுமே அவர்களுடைய மக்களையே தான் ஆட்சியில் மன்னராக அதே போல வந்து ஏன் மக்காவை தேர்ந்தெடுத்தான் நபித்துவத்தை அதாவது நபிசல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் எத்தனாயிரம் ஆண்டுகளோ தெரியல இத்தனை ஆண்டுகளாக இஸ்லாத்தை வந்து மக்கள் அந்த இடத்துல இருந்ததுதான் சென்டர் அங்கிருந்துதான் இஸ்லாம் முழுவதும் இன்னைக்கு முழு உலகமும் பரவி இருக்கு அப்ப ஏன் மக்காவை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம் இது ஏதோ எதேச்சையா அல்லா வந்து தேர்ந்தெடுத்த ஒரு இது கிடையாது அல்லா மிகவும் பண்படுத்தி மக்கள் அதுக்கு முன்னாடவே பயன் வச்சிருந்தாங்க பல நான் பல ஆண்டுகளாக எப்படி ரசூல்லா சல்லாஸ்லம் வந்து அல்லா எப்படி தேர்ந்தெடுத்தான் அது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம் நபித்துவத்துக்கு முன்னாடி நபி அல்லா வந்து நபி நபிஸ்வாஸ் எப்படி எப்படி வளர்த்தெடுத்தான் அதே மாதிரிதான் அரபு மக்களையும் அல்லா வளர்த்து எடுத்தான் மக்காவுடைய குறிப்பா மக்காவுடைய மக்களை அந்த ஒரு குவாலிட்டி ஆரம்பத்துல இருந்தே அல்லா கொண்டு வந்திருந்தான் அப்ப நம்ம மேல சொன்ன குவாலிட்டி எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே அல்லா வந்து ஏன்னா எத்தனை பல நூற்றாண்டுகளுக்கு இங்கிருந்துதான் இஸ்லாம் பரவ போகுது இப்ப அல்லா எதர்ச்சியா ஏதோ ஒரு சும்மா ஒரு எதர்ச்சியா தேர்ந்தெடுக்க எல்லாம் அந்த மக்களை பண்படுத்தி அவர்களுக்கு அந்த தன்மைகள்லாம் கொடுத்து ஆரம்ப முதலே எல்லாம் வந்து தேர்ந்தெடுக்க முன்பு அவர்களை வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க அது எல்லாமே நம்ம பாப்போம் பார்ப்போம் இப்போ போன தருவியால் நம்ம எதோட முடிச்சோன்னு சொன்னால் அந்த யானை ஆண்டு அபா அபாபில் பறவை அந்த அபாபில்ங்கிற கூட்டமான பறவைகள் எல்லாம் வந்து அந்த அப்ரஹாம் மன்னனை வந்து தாக்கி அவருடைய படையை யானைப்படையை தாக்கின வரைக்கும் போன அமர்வில் பார்த்தோம் அப்ப அந்த ஆண்டு தான் ரசூல்லா சிலாஸ்லாம் பிறந்தாங்க அப்படிங்கிறதை பார்த்தோம் ரசுல்லாவுடைய பிறப்பு பிறப்பின் போது பல அதிசயம் நடந்துச்சு அதுக்கு பல புத்தகங்கள் இருக்கு என்னென்ன அதிசயங்கள் நடந்துச்சு என்ன இதுன்னு சொல்லிட்டு அதே போல் அதில் பல இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான செய்திகளும் இருக்குது பல அதிசயங்கள் நடந்துச்சு அது சம்பந்தமான பல புத்தகங்களும் இருக்கு ஆனால் அதில் அதிகமாக பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருந்தாலும் நமக்கு பிறப்புல அதிகமான விஷயங்கள் தேவையில்லாதனால சில அதிசயங்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் குறிப்பாக வந்து ரசுல்லாவுடைய தாயார் ஆமினா அவர்கள் வந்து மாதமாக இருக்கும்போது அவங்க சொல்லி காட்டுறாங்க அவங்களே சொல்லி காட்டுறதாக ரசுல்லா செல்லாசம் சொல்லி காட்டினாங்க அவர்களுடைய வயிற்றிலிருந்து ஒரு வெளிச்சம் ஷாம் நோக்கி ஷாம் தேசம் நோக்கி ஒரு வெளிச்சம் வந்து வெளியாகி கொண்டே அப்பப்ப அதை கண்டு அவங்க வந்து ரொம்ப வியப்படைஞ்சாங்க அதே போல அவர்களுக்கு வந்து குழந்தை இருப்பது போல தெரியாது இப்ப இன்னைக்கு இன்னைக்கு மாசமா இருக்கிறவங்களுடைய வெயிட்டு சொன்னா குழந்தையோட வெயிட்டு அதுக்குள்ள மத்த மொத்த வெயிட்டுகள் எல்லாம் சேர்த்து பல கிலோ வெயிட் இருக்கும் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க நான் மாசம் இருந்த மாதிரி எனக்கு தெரியாது வெயிட்டே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் இருந்துச்சு இப்ப ரசூல்லா சுல்லா அலுவலம் மாதமாக இருக்கும்போதே அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் வந்து ஷாம் தேசம் நோக்கி பயணத்துக்கு போகும்போதே பயணத்தின் போதே இப்ப மதினாவுக்கு அருகிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க அதாவது மாதமாக இருக்கும்போதே தந்தை இழந்தவர் ரசூல்லா சுல்லா அலுஸ்லம் தந்தையை பார்த்ததே கிடையாது இப்ப அவர்கள் மதினாவிற்கு பக்கத்திலே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் என்னாச்சு அதற்கு பிறகு குழந்தை பிறக்கு ரசூல்லா சுல்லாலஸ்லாம் பிறக்கிறாங்க பிறந்து குழந்தையாக இருக்கிறாங்க அவர்களுடைய வம்சம் என்னன்னு சொன்னா ரசூல்லா சுல்லாலஸ்துடைய வம்சம் நம்ம போன தொடர்களே பார்த்தோம் இஸ்மாலி இஸ்மாயில் அலுவல்லம் அவர்களில் கினானாவை அல்லா தேர்ந்தெடுத்தான் கினானாவில் குறைசியை தேர்ந்தெடுத்தான் குறைசியில் பனுஹாசிமை தேர்ந்தெடுத்தான் பனுஹாசிமில் என்னை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லி ரசல்லாஸ்லம் சொல்லிக்காட்டக்கூடிய ஹதீஸ் இருக்கு இப்ப இதான் ரசூல்லா சொல்லாலுடைய வம்சம் ஒரு பெரிய தொடர் இப்ராஹிம் அலுவலம் இல்ல ஆதம் மலைஸ்வலத்துல இருந்தே எடுத்துட்டு வரலாம் அந்த தொடரைக்கும் அந்த ஃபேமிலி ட்ரீ இந்த வம்ச தொடர் வந்து இருக்கு செய்யுது அப்ப ரசூல்லா சுல்லாஸ்லம் அறிவிக்கக்கூடிய அதிசல் இந்த மாதிரி வருது அதே போல நபிசுல்லாசருடைய பிறப்புல மிகச்சிறந்த ஒரு அதிசயம் என்னன்னு சொன்னா மிகச்சிறந்த ஒரு தனித்தன்மை என்னன்னு சொன்னா ஆதமலை சுவலம் முதல் நபி சொல்லா அலம் வரை அத்தனை பிறப்புகள்ல அத்தனை உறவுகள்ல விபச்சாரம் இல்லாத பிறப்பு அதாவது ஆதமலிசம் முதல் நபிசாசனம் வரைக்கும் எத்தனை தலைமுறை தாண்டி வந்திருக்கு அத்தனை தலைமுறையிலும் விபச்சாரத்தின் மூலமாக இவர்களுடைய அந்த ஃபேமிலி ட்ரீ எடுத்து பார்த்தோம் சொன்னா யாருமே விபச்சாரத்தின் மூலமாக பிறந்த குழந்தையே இருக்க மாட்டாங்க ரசூல சு ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி அவர்கள் யாருக்கு அவர்கள் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க விபச்சாரத்துக்கு பிறந்த குழந்தையா இருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி இஸ்லாத்திற்கு முன்னதாக பல இந்த அட்டூழியங்கள் நடந்தாலும் விபச்சாரங்கள் மலிந்து கிடந்தாலும் ரசூல்லா சொல்லாலுடைய பிறப்பு ஆதமல சில முறை ஆதமசிலம் வரை விபச்சாரத்துடைய பிறப்பில் யாருமே பிறந்தது கிடையாது இதை ரசுல்லா சுல்லாலும் சொல்லி காட்டுறாங்க இப்ப அல்லா அல்லாவுடைய பிளான் இது ஆதமல சில முறை ரசூல்லா சொல்லால முறை அல்லா ஒவ்வொரு நபர்களையும் தேர்ந்தெடுத்து அல்லாவுடைய ஒரு பிளான் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அல்லாவுடைய பிளான் அப்ப ரசுல்லா சொல்லால பிறந்த பிறகு முகமது அப்படின்னு பேர் வைக்கிறாங்க யார் வச்சா அவருடைய பாட்டனார் ஆகிய அப்துல் முத்தலிப் தந்தை தான் இறந்துட்டாரு அப்துல் முத்தலிப் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்துல் முத்தலிப் பத்தி அதிகமாக பார்த்துட்டோம் இப்ப அவர் தான் முகமது அப்படிங்கிற பெயர் வைக்கிறார் இந்த முகமது அப்படிங்கிறதுக்கு பெயர் என்னன்னு சொன்னா புகழுக்குரியவர் அப்படிங்கிறது அர்த்தம் இது இல்லாத பல பெயர்கள் இருக்கு நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் அகமது அப்படிங்கிறது ரசுல்லா இல்லஸுக்கு நம்ம அழைக்கக்கூடிய ஒரு பெயர் அந்த முகமது அகமத் இரண்டுமே ஹந்த் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தான் பிறக்குது இந்த ஹம்த் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா புகழுக்கு உரியவர் அப்படின்னு அர்த்தம் முகமது அப்படின்னா தான் அவர் புகழுக்குரியவர் அகமத் அப்படின்னா அல்லாவே அதிகமாக புகழக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் உலகிலேயே உலகம் தோன்றலிருந்து அல்லாவை புகழ்வதில் ரசூல்லா செல்லாவஸ்தை விட சிறந்த ஒரு நபர் கிடையாது அல்லாவை மக்களிடத்துல கொண்டு போய் புகழ்ந்து பேசியதில் ரசுல்லா சுல்லாவஸ்துக்கு மிக யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்ப அடுத்ததாக அல் ஹாசிர் அப்படிங்கிறதும் ரசுல்லா சுல்லாலருடைய ஒரு பெயர் இதுக்கு அர்த்தம் என்னன்னு முதலாம் எழுப்பப்படும் நபர் மறுமையில வந்து ரசுல்லா சுல்லால்தான் முதலாவது எழுப்பப்படக்கூடிய நபர் அடுத்த பெயர் வந்து அல் முகி இதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா பின்தொடர்ந்தவர் அதாவது கடைசியாக வந்த நபி இதற்கு பிறகு நபி கிடையாது அனைத்து நபிமார்களையும் பின்தொடர்ந்தவர் அப்படிங்கிறது அர்த்தம் அல் முகி அடுத்தது அல் மா அல் மாஹி அவர்களுக்கு இயன்ற வரை குஃபரை அழித்துவிட்டும் குஃபரை அழிப்பதற்காக வழிமுறையையும் காட்டிவிட்டு சென்றார்கள் அப்ப அவர்களுடைய உம்மத்தும் இதை தொடருவாங்க எதுவரைக்கும் ஈசாஸ்லம் வரை ஈசாஸ்லம் வரை குஃரை அழிப்பதற்காக ஒவ்வொரு முஸ்லிமும் மீதும் கடமை இது குஃப்ரை அளிப்பதுன்னா என்ன குஃப்ர குஃப்ரா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நம்ம குஃப்ரை எடுத்து சொல்லணும் குஃப்ரை அழிப்பதற்காக போராடணும் இப்ப இதான் ரசூல்லா சல்லாஹ்லம் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது இப்ப அவர்களுடைய பெயர்களில் அல் மாஹி அப்படிங்கிறதும் ஒரு பெயராக இருக்குது அடுத்தது அடுத்த இன்னொரு பெயர் நபியுன் மல்ஹமா அதாவது மிக பெரும் கடுமையான போர்கள் போர்களை தொடுக்கும் நபி நபி மட்டும் இல்ல உம்மத்தம் ரசூல்லா சொல்லம் போல வரலாற்றுல வந்து எந்த நபியும் போர் தொடுத்ததில்லை முதல் நபி சொல்லம் வரை எந்த நபியும் ரசூல்லா சொல்லம் அளவுக்கு போர் தன்னுடைய இரண்டாவது பகுதி வாழ்க்கையில் போரிலே கழிச்சாங்க அதே போல இந்த சமுதாயமும் சமுதாயமும் அவர்கள் போரிட்டது போல எந்த சமுதாயம் போரிட்டதில்லை சமுதாயம் நம்ம மட்டும் இல்லை மாற்றார்களும் சமுதாயம் தான் உலக போர் ஒன்னு உலகப் போர் ரெண்டு எல்லாமே ரசூல்லா சுல்லா அலசாவோட உமத்தை நடத்தினது தானே அவர்கள் ரசுல்லா ஏற்றுக்கொள்ளனாலும் அவர்கள் ரசூல்லாவுடைய உம்மத்து தான் இப்ப லூத்தலம் இருக்கிறாங்க அல்லாஹ் குரான் லூத்துடைய சமூகம் தானே சொல்றாங்க அவர்கள் லூத்தலத்தை ஏற்றுக்கொள்ளனாலும் அவர்கள் லூத்துடைய சமூகம் தான் அதே போல ரசல்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளினாலும் அவர்களும் ரசூல்லா சுல்லாத்துடைய உம்மத்து தான் இப்ப அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு போர்கள் எவ்வளவு விஷயங்கள் லட்சாப லட்சம் மக்களை வந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அப்ப அதிகமாக போர்கள் தொடுக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த நபி அப்படிங்கிற பெயரும் இருக்கு ரசூல்லா சுல்லாலஸ்தி இதெல்லாம் ரசூல்லா சுல்லாவஸ்துடைய முக்கியமான பெயர்கள் இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு அதை பார்த்தா அதுவே பல மணி நேரங்கள் போயிடும் அப்ப அவருடைய பிறப்புக்கு பிறகு ரசூல்லா சுல்லாலஸ்தை யார் வளர்க்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய தாயாரும் தாயார் யார் ஆமினா அவர்களுடைய வளர்ப்பு அதாவது உம்மு ஐமன் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் வளர்க்குறாங்க இவர்களுடைய உண்மை பெயர் வந்து பரக்கா அதாவது உம்மு ஐமன் அவர்களுடைய பெயர் இவர்கள் வந்து ஒரு அபிசீனிய பெண் ஆனா வந்து மக்காள வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பத்துல வந்து ரசூல்லா சுல்லாலஸ வளர்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க இந்த உம்மு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா விடுதலை பெற்ற அடிமையான ரசூல்லா சொல்லாலஸ்திட்ட அடிமையாக இருந்து விடுதலையான ஜைது பின் ஹாரிசாவை வந்து திருமணம் முடிக்கிறாங்க இந்த உம்மு ஐமன்கிறவங்க இவர்கள் வந்துட்டு அதே போல ரசூல்லா சுல்லாலஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிறு குழந்தையா இருக்கிற வரைக்கும் ரசூல்லா சுல்லாசம் வந்து அம்மாட்ட வளர்றாங்க ஒரு சில நாட்கள் தான் பொதுவாவே அந்த மக்கா நேரத்துல அந்த நேரத்துல அரபுகள்கிட்ட என்ன ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா குழந்தைகளை வந்து மக்கா வந்து சிட்டி அந்த நேரத்துல எப்படி சிட்டி ஆச்சு எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தோம் மக்காவில் இருந்து நகர்ப்புறத்துல பாலைவனத்துக்கு அனுப்பி வளர்ப்பாங்க நகர்ல இருந்து வெளியில் அனுப்பி வளர்ப்பாங்க ஏன்னு சொன்னா அவர்கள்ட்ட வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை ஆரம்பத்துல இருந்தே கஷ்டத்தை ஊட்டி வளர்க்கறது அதே போல அங்கே சிட்டியில் வந்து பொதுவாக வந்து நல்ல ஒரு எளிமையான வாழ்க்கை முறை இருக்கும் அந்த கஷ்டங்கள் தெரியாது அவங்கள கஷ்டத்தில் போட்டு பாலைவனத்தில் போட்டு வெயில் அந்த கஷ்டங்களை போட்டு வளர்ப்பாங்க அதே போல அந்த பாலைவனத்தில் அதிகமாக வந்து பாக்டீரியாக்கள் இருக்காது இன்னைக்கு சிட்டியில தானே இங்கே போய் அவ்வளோ புகை அவ்வளோ விஷயங்கள் இந்த எல்லா இடத்துலையும் நோய்கள் அதிகமாக சிட்டியில தான் வருது நம்ம பாலைவனத்திலேயோ கிராமங்களிலே பார்த்தா நோய் வராது அவர்களை உழைச்சு அவர்கள் பண்பட்டு அந்த அனைத்து விஷயங்களும் அவங்க உள்வாங்கி அந்த அந்த நம்ம இதை பாக்குறோம்ல அதாவது இம்யூன் இம்யூன் பவர் வந்து கிராமத்துல அதிகமா இருக்கும் இப்ப இத மக்கா மக்கள் வந்து உணர்ந்து வச்சிருந்தாங்க அப்ப என்ன பண்ணாங்க சொன்னா ஆரம்ப கால வாழ்க்கையை வந்து அவர்களை பாலைவனத்துல வந்து விட்டு வளர்க்க வச்சிருந்தாங்க வாடகை தாய் கொடுத்து பால் கொடுக்குறதுல இருந்தே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க வாடகைத்தாய் எடுத்து அவர்கள் அங்கே ஆரம்பத்துல வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்ப இதே முறையே ரசுல்லா சிலத்துக்கும் அவங்க பின்பற்றுறாங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா ரசுல்லா சுலசிலம் வந்து பனுசாத் அப்படிங்கிற கூட்டம் வாழக்கூடிய அந்த நிலத்துல தான் வளர்றாங்க அது எப்படி என்ன அதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு காலத்திலையும் என்ன பண்ணுவாங்க சொன்னால் ஒவ்வொரு ஒரு கால வந்து பிள்ளையை வந்து பால் கொடுத்து வளர்க்குறதுக்கு பணம் வாங்கிட்டு பிள்ளையை தத்து எடுத்துட்டு போவாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்றதுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பனுசாத் கூட்டத்தினர் வந்து மக்காவுக்கு வராங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க வாடகைக்கு ரசுல்லா சில்லாலஸ்ல இவங்க கூட்டம் வருது ரசுல்லா சில்லாலஸ்தாருமே இல்ல தந்தையும் இல்லையே யாரு காசு கொடுப்பான் தாயும் வந்து தாயும் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு பயம் சொன்னா நம்ம வளர்த்து இது பண்ண பிறகு யாரும் காசு கொடுக்கலாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரசல்லா செல்லாலஸ்தாருமே எடுக்கல இந்த கூட்டத்தில் இப்ப வந்த கூட்டத்தினர் எல்லாம் என்ன பண்றாங்க இரவுல போய் தங்கிடுறாங்க மக்காலே தங்குறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா ஹலிமா சாதியா இந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவர்களுக்கு குழந்தையே கிடைக்கல வளர்க்கறதுக்காக எந்த ஒரு குழந்தையும் கிடைக்கல தன்னுடைய கணவர்கிட்ட வந்து புலம்புறாங்க அன்னைக்கு நைட்டு அவர்களுக்கு குடிக்க கூட பால் இல்லை அவர்களுடைய மார்பில் கூட பால் வரல அவங்க குழந்தைக்கு கூட பால் இல்லை அவர்களுடைய சொந்த குழந்தைக்கு பால் கிடைக்கல அந்த அளவு ஏழ்மை வறுமை என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்புறாங்க குழந்தையும் கிடைக்கல நம்ம பிள்ளைக்கும் பால் இல்லை நம்ம ஒட்டகம் கழுத எதுவுமே பால் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டேன் அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் வேற வழியே இல்ல கிடைக்கிற காசா கிடைக்கணும் போகும்போதே இரண்டு குழந்தைகளுக்கும் வயிறு ரொம்ப பால் வர அளவுக்கு பால் வர ஆரம்பிச்சிருச்சு எந்த உணவும் சாப்பிடாம எந்த ஒரு இதுவும் அந்த பெண்மணிக்கு வந்து மிக அதிகமாக வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு மிக அதிகமாக பால் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அதன் பிறகு என்னாச்சுன்னு சொன்னா அவர்களுடைய கால்நடைகளும் வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அவர்கள் சாப்பிட்டு அவர்கள் கணவன் மனைவி இரண்டு பேருமே சாப்பிடுற அளவுக்குமே வயிறு நிரம்ப சாப்பிடுற அளவுக்கு பால் அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அவர்களுக்கு இது ஒரு அதிசயமாயிருச்சு நேத்து இருந்த இந்த நிலைமை இப்படி இருந்துச்சு இன்னைக்கு நிலைமை வந்து டோட்டலா மாறிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு பேசிக்கிறாங்க இந்த பிள்ளைக்கு ஏதோ வந்து ஒரு சக்தி இருக்குது இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க கணவன் மனைவி இரண்டு பேரும் அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா இவர்களுடைய பயணத்துல வரும்போது இவர்கள் தான் கடைசியாக வந்தாங்க இவர்களுடைய வாகனம் அதாவது கழுதை தான் வந்து கடைசியாக வருது மெலிஞ்சு போய் ரொம்ப முடியாம கடைசியாக வருது போகும்போது இதுதான் ஃபஸ்ட்டு போகுது இவர்களோட ஒட்டகம் வந்து மற்ற ஒட்டகம் சாப்பிட்றதை கூட கம்மியாக சாப்பிடுது ஆனால் பால் நிறையா தருது சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் இதை பார்க்க பார்க்க என்னடா அதிசயமா இருக்குது வரும்போது இப்படி இருந்தாங்க போகும்போது இப்படி இருக்குது இப்போ இந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒன்று ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்து ரொம்ப பாசமா ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து வளர்க்கறாங்க அந்த குழந்தையார சுல்லா சுழஸ்த ரொம்ப கேர் எடுத்து வளர்க்குறாங்க இன்னும் வந்து அங்க போன பிறகும் அந்த பனுசாத அந்த பாலைவனத்துக்கு போன பிறகும் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவு இவர்களுடைய கால்நடைகள் மட்டும் ரொம்ப கொளுத்து போய் பால் ரசுல்லா சுல்லாலத்துக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் பாலாக இருக்கட்டும் இறைச்சியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா கிடைக்கிற அளவுக்கு உண்ணு கொளுத்து அந்த அளவு இருக்குது எந்த அளவுன்னு சொன்னால் சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் எங்க போய் இவர்களுடைய ஆடு மாடு ஒட்டகம் கழுத மேய்தோ அதே இடத்துக்கு நம்மளுடைய கால்நடைகளையும் விடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர்களுடைய அந்த கால்நடைகள் வந்து கொளுத்து போகுது ஆனா அவர்களோடது கொடுத்து போறது கிடையாது அவர்களுக்கு இந்த அளவு பால் நார்மலா தான் கொடுக்குது இவங்களுக்கு அதிசயம் மாதிரி கொடுக்குது அதிசயமா கொடுக்குது எல்லாம் பார்த்து வியந்து போறாங்க அப்ப இப்படியே போகுது இரண்டு வருடம் போகுது ரசுல்லா சொல்லுடைய வாழ்க்கை இரண்டு வருடம் இப்படியே இந்த ஹலிமா அவர்களுடைய வளர்ப்புலே வந்து இரண்டு வருடம் கழியுது இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா இரண்டு வருடம் தான் அவங்க அக்ரிமெண்ட் இரண்டு வருடத்துக்கு அப்புறம் தாயார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வராங்க பிள்ளைய தாயார்கிட்ட வந்து கொடுக்கும்போது ஆஹ் இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்றாங்க அவங்க தாயை இன்னும் கொஞ்ச நாள் நாங்க வளர்க்குறோம் இன்னும் கொஞ்ச நாள் அங்க வளர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் இவங்க பாத்துட்டாங்களே அதிசயமா நிகழ்வே இவருக்கு இவர்களுக்கு மட்டும் விளைச்சல் அதிகமாவுது இவர்களுடைய ஒட்டகங்கள் மட்டும் நல்லா வளருது இவர்களுடைய கால்நடைகள் ஆடுகள் இது மட்டும் இதாவது பறக்கத்து வீட்டுல அப்ப அவங்க தாயார் வந்து விடவே மாட்டேங்கிறாங்க எல்லா ரெண்டு வயசு தான் அக்ரிமெண்டா எல்லாத்துக்கும் ஆனா இவங்க நல்லா போட்டு பிரெயின் வாஷ் பண்றாங்க அங்க வளர்ந்தா நல்லா இருப்பாங்க அங்க வந்து அங்க வந்து சாப்பிட்டனால தான் பாருங்க நல்லா நல்ல பாடிலாம் நல்லா ஊறி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியோ குழந்தையை வந்து திரும்ப கொண்டு போயிட்டாங்க திரும்பவும் பிள்ளை இப்படியே வளருது திரும்பவும் அவருக்கு பறக்கத்து இதே போலவே ரசூல்லா சொல்லாலும் வளர்ந்துட்டு வராங்க அப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா ரபிசுல்லாலுடைய பால்குடி சகோதரர் யாரு இவர்களுடைய குழந்தை ஹலீமாவுடைய குழந்தை இவர்களும் ரசூல்லாய சொல்லாலும் ஒன்னா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது ரசூல்லாய சொல்லாலுடைய நெஞ்சு பிளக்கப்படுது ஜிப்ரூலம் வந்து ரசுல்லா சலாசத்துடைய நெஞ்சை பிளந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து எடுத்துட்டு போறாங்க அகற்றிட்டு போறாங்க இப்ப இதை பார்த்த அந்த குழந்தை அதாவது குடி சகோதரர் என்ன பண்றாரு சொன்னா அலறி அடிச்சுட்டு ஹலிமா அவருடைய தாயார்ட்ட வராங்க இதை சொன்ன உடனே அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அலண்டு போச்சு என்னடா ஆல்ரெடி அதிசயமா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நெஞ்ச வேற பிளந்து ரெண்டு பேர் வந்தாங்களாமா நெஞ்சை பிளந்தாங்களாமா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு இப்போ நடந்ததை கேட்குறாங்க ரசுல்லா சுல்லாவஸ் கேட்கறாங்க அந்தத்தான் சின்ன பயன் தானே ஏதாவது ஒன்ன பார்த்துட்டு கூட ஏதாவது பயத்தில் கூட சொல்லியிருக்கலாம் இப்போ ரசூல்லா சுல்லாவஸ்திரி கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு ஆமா என் நெஞ்சே பிளந்தாங்க என்னுடைய இதயத்துல வந்து ஒரு பகுதியை வந்து அகற்றிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ரசுல்லா சுல்லாவஸ் சொல்லி காட்டுறாங்க இப்போ இதை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க சொன்னால் பயந்து போய் உடனே குழந்தைய வந்து அவங்களுடைய தாயார்ட கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க முற்பட்டு உடனே கொண்டு வந்துட்டாங்க ரொம்பலாம் தாமதிக்கல பயம் வந்துடும்ல ஆல்ரெடி ஏதோ அதிசயமா நடந்துட்டு இருக்கு இப்ப இது வேற நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க கேட்குறாங்க என்னமா ஆர்வமா கொண்டு நீங்க திரும்ப இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஒண்ணும் நீங்களே வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க ஏன்னா இவர்களும் அதிசயத்தை பார்த்திருக்கிறாங்களே வயிற்றில் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு லைட்டு வந்துச்சு இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு இவங்க கேக்குறாங்க நீங்க சொல்லுங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு சொல்லுங்கிறப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த மாதிரிதான் நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப பயமாயிருச்சு நீங்க பயப்பட தேவையில்ல எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு முன்னால் நடந்த அதிசயங்கள் எல்லாம் சொல்றாங்க யாரு ரசூல்வாசுல்லோடைய தாயார் அப்ப இந்த குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு நடக்கவிருக்குது எல்லாம் இந்த குழந்தைய பாதுகாப்பான் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு பயம் இருக்குன்னு தான் வளர்த்த குழந்தை தான் பால் கொடுத்த குழந்தை இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லும்போது நீங்க பயப்படாதீங்க நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது அல்லா பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்படியே அப்புறம் திரும்ப என்னாது ஆமினா அவர்களிடத்திலேயே வந்து ரசூல்லா சொல்லாலும் வளர்றாங்க இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போதே ஆறு வயதில் தன்னுடைய தாயையும் விளந்துடுறாங்க இப்ப ஆறு வயதிற்கு பிறகு தன்னுடைய தாத்தாவாகிய அப்துல் முத்தலிஃபுடைய கேருக்கு வராங்க அவர்களுடைய கீழ் அவர்களுடைய பாதுகாப்பில் வளர்றாங்க எது வரைக்கும் சொன்னா எட்டு வயசு வரைக்கும் எட்டு வயசுல அவர்களுடைய தாத்தாவும் தாத்தாவாகி அப்துல் முத்தலிஃபும் மரணிச்சிட்றாரு அதன் பிறகு எட்டு வயதிலிருந்து அடுத்து நாற்பது வருடங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு அபு தாலிஃப் தன்னுடைய தந்தையுடைய சகோதரருடைய கேரல் அவருடைய பாதுகாப்பிலே தான் வளர்றாங்க ஏறத்தால நாற்பது வருடங்கள் அபு அவர்களுடைய பாதுகாப்பில் வளர்றாங்க இப்போ இந்த மாதிரி தான் வாழ்க்கை தொடருது இப்ப நபித்துவத்துக்கு முன்னதாக சில சம்பவங்கள் நம்ம இப்போ பார்ப்போம் குறிப்பா வந்து ரசுல்லா சுல்லாலஸ்தல்லா வந்து ஆரம்பம் முதலே பயன்படுத்தி வந்துட்டு இருந்தான் எந்த பாவத்திலும் ரசூல்லா சுல்லாலஸ்த ஈடுபடுறதுக்கான வாய்ப்பே அல்லா கொடுக்கல அதுல குறிப்பா ஒரு சம்பவம் ரசூல்லா சுல்லாலுமே சொல்லி காட்டுறாங்க அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ரசூல்லா அனைத்து நம்பிமார்களும் ஆடு மெய்த்தார்கள் ரசூல்லா சுல்லாலசனும் ஆடுமைத்தார்கள் ஆரம்ப காலத்தில் ஆடுமைத்தார்கள் இப்ப ஆடுமைத்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கூட இருக்கக்கூடிய தோழர்களோட சேர்ந்து பொதுவாகவே அரபு மக்களிடத்துல ஒரு பழக்கம் இருக்கும் இரவு நேரத்துல வந்து அவர்கள் வந்து ஒரு கூட்டம் கூடி கவிதை பாடிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுவாங்க அப்போ ரசத்துக்கு ஆசை அவரும் இளைஞர்கள் தானே இளைஞர் தானே இப்போ அந்த நேரத்தில் ஒரு உள்ளத்தில் ஒரு ஆசை வருது இந்த இன்னி இன்று இரவில் வந்து நம்ம இதை நம்ம இன்னைக்கு போய் இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை போய் நான் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது என்ன பண்றாங்க ரசுல்லா சொல்லம் அந்த நிகழ்வுகளை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்டு மந்திரம் இருக்க இன்னொருத்தருடைய பொறுப்பில் கொடுத்துட்டு அன்று இரவு போய் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க போகும்போது அல்லா பாருங்க ரசூல்லா சுல்லாவாஸ்தூங்க வச்சுட்டான் இந்த நிகழ்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி தூங்க வச்சிட்டான் சரி திரும்ப ரசூல்லா சொல்லாஸ்லாம் என்ன பண்றாங்க நேத்து தான் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இன்னைக்கு அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு போறாங்க அன்னைக்கு அல்லா தூங்க வச்சுட்டான் அப்போ ரசூல்லா சொல்லஹம் விளங்கிட்டாங்க நம்ம நமக்கு ஏதோ வந்து அல்லா பாதுகாக்கிறான் ஏதோ ஒன்று பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அப்படியே வந்து நிறுத்திட்டாங்க அதன் பிறகு அதை எண்ணமே அல்ல அல்லா ஏற்படுத்தணும் இப்ப ரசுல்லா சுல்லாஹ் பாவத்திலிருந்து அல்ல ஆரம்பத்திலிருந்தே பாதுகாத்து இருந்தாங்க அந்த நேரத்தில் அத்தனை சிலைகள் இருந்தாலும் ரசூல்லா சொல்லாஹ்ஸ்லம் ஒரு நேரத்தில் கூட சிலை முன்னதாகவோ சிலைக்கு பலியிட்டதையோ சாப்பிட்டதே கிடையாது தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அடிமைகளா இருக்கட்டும் ஜயித் பின் ஹாரிஸ் அருளானோ அவர்களுக்கு வந்து ஏவோ கொண்டிருந்தாங்க நீங்க சிலைக்கு போகாத சிலையை வணங்காத சிலைக்கு அறுக்கப்பட்டதை படைக்கப்பட்டதை பூஜிக்கப்பட்டதை சாப்பிடாத அலிர்ல்லானோ யாரு அபு அவர்களுடைய மகன் ரசூல்லா சுல்லாலஸ்து நெருங்கிய உறவினர் அவரையும் சிலை வணக்கத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்தே தடுத்துக்கிட்டு இருந்தாங்க யார் யாரெல்லாம் அவர்களுடைய பாதுகாப்பில் அவர்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே சிலை வணக்கத்திலிருந்து நபித்துவத்துக்கு முன்னாடியே ரசூல்லா சுல்லாலஸ்ல பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹ் வந்து அல்லா அல்லாவின் புறத்திலிருந்து ரசூல்லா சொல்லாலுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு சிறு பிள்ளையிலிருந்து இள இளமை பருவத்திலிருந்து அனைத்து காலத்திலையும் ரசுல்லா சொல்லாஸ் அல்லாவின் புறத்திலிருந்து பாதுகாவலும் வழிகாட்டலும் இருந்து கொண்டேதான் இருந்துச்சு அப்ப எந்தளவுன்னு சொன்னா ரசுல்லா சொல்லாஹ்லம் பொதுவாவே அரபுகள்ட்ட வந்து குறை குறிப்பா வந்து மக்காவாசிகள்கிட்ட அரபுகள்கிட்ட மக்காவாசிகள்கிட்ட வந்து ஒரு அந்த நேரத்துல வந்து ஒரு ஆஹ் ஒரு நடைமுறை இருந்துச்சு என்ன நடைமுறைன்னு சொன்னா ஹஜ்ஜு வந்து அவங்க செய்யும்போது அனைத்து செயல்களையுமே செய்வாங்க ஹஜ்ஜில் உள்ள அனைத்தையுமே செய்வாங்க அரபா மைதானத்துக்கு மட்டும் போமாட்டாங்க அரபா மைதானத்தை வந்து அவங்க வந்து அந்த எல்லைக்கு புனித எல்லைக்கு அப்பாள் உள்ளதா கருதிக்கிட்டு இருந்தாங்க மக்காவுடைய மக்கள் அப்ப நம்ம பகுதிக்கு அடுத்து உள்ள இடத்துல போய் நம்ம வந்து போகக்கூடாதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருந்தாங்க ஹஜ்ஜில் இந்த அரபா மைதானத்தில் நிற்கக்கூடிய அந்த நிகழ்வை வந்து அவங்க தவிர்த்து கொண்டுதான் இருந்தாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா ரசுல்லா சொல்லாலுக்கு ரசூல்லா சொல்லம் அங்க போய் நிற்கிறாங்க மக்காவில் இருக்கக்கூடிய அனைவருமே அதை தவிர்த்து கொண்டிருந்தாலும் ரசூல்லா சுல்லாஹ்லம் மட்டும் அந்த அரபா மைதானத்தில் நிற்கக்கூடியவர்களாகவே இருந்தாங்க இந்த இஸ்லாத்துக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்லியுமே இத வந்து முத்தாம் பின் இவருடைய ஒட்டகங்கள் வந்து காணா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த அரபாவுடைய நாள்ல வந்து தேட போறாரு அப்ப ரசூல்லா சொல்லம் நிற்பதை வந்து அவர்களுடைய தங்களுடைய மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு அவர் அரபாவுடைய தினத்துல அங்க மக்கள் நிற்கக்கூடிய இடத்துல நிற்கிறாரு இப்போ அல்லாவின் புறத்திலிருந்து அல்ல அவருடைய உள்ளத்தில் வந்து ஒரு வழிகாட்டுதல் இருந்து கொண்டே தான் இருந்துச்சு ரசுல்லா சுல்லால இது மாதிரி பல சம்பவங்கள் சொல்லிட்டே போகலாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் அல்லாவின் புறத்துலேருந்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்துச்சு அப்படிங்கிறது அதே போல் ரசூல்லா என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஆடு தான் இருந்துச்சு இது ரசூல்லா சுல்லாஹில் மட்டும் இல்லை உலகத்தில் தோன்றிய ஆதமலை சிலம் முதல் நபி சொல்லா அலம் முறை அனைத்து நபிமார்களும் செய்த ஒரு வேலையாக தான் இருந்தது ஆடு ஏன் அல்லா தலா இல்ல அனைத்து நபிமார்களுக்கும் ஆடுமைக்கூடிய அந்த ஒரு வேலையை கொடுக்கணும் அதை நம்ம பாப்போம் அதுக்கு முன்னாடி ரசுல்லா சுல்லாசம் சொல்லி காட்டுறாங்க அனைத்து நபிமார்களும் ஆடுமைப்பவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது சகாபாக்கள் கேட்டாங்க மக்களால் இருந்தாங்கல்ல மதினால இருந்தாங்க அவங்களுக்கு தெரியாத ரசூல்லா சுல்லாசம் ஆடு மேய்ச்சிருப்பாங்கன்னு அன்சாரிகள் கேட்டாங்க யார் சொல்லா நீங்களும் ஆடு மேயச்சிருக்கிறீங்களா அப்படின்னு ஆமா நானும் ஆடு மேச்சிருக்கேன் என்னோட இளமை பருவத்துல நானும் ஆடுமைத்தி தான் இருந்தேன் அப்படின்னு ரசுல்லா சுல்லாசன் சொல்லி காட்டுறான் இப்ப அனைத்து நபிமார்களும் ஆடு ஏன் வந்து ஆடு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணத்தை அல்லா தலா வச்சிருக்கிறான் பல காரணங்கள் இருக்கு காரணம் இல்லாம எல்லா நபிமார்களையும் பழப்ப விட்டு அல்லா தலா வந்து ஆடு நபித்துவத்துக்கு முன்னாடி கண்டிப்பா விட மாட்டோம் என்ன என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் சாலம் முதலாவது வந்து பொறுப்பு ஆடு மூலமாக பொறுப்பு வரும் எப்படி ஆடு யாருமே தன்னுடைய சொந்த ஆடுகள் வச்சிருக்க மாட்டாங்க அவர்கள் ஒரு வேலைக்குதான் இருப்பாங்க பொதுவா ஒரு ஓனர் இருப்பாங்க ஆடு மேய்க்கிற ஓனரே வந்து எந்த எல்லா இடத்துலையும் ஆடு மேட்சிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு தின சம்பளத்துக்கோ மாத சம்பளத்துக்கோ ஆளை வச்சுதான் ஆடு மேச்சுட்டு இப்ப அவர்களுக்கு வந்து அத்தனை ஆடுகளும் பொறுப்பு ஆடா போய் எங்கேயா விழுந்துட்டாலோ இல்ல முட்டிக்கிட்டு ஏதோ ஒரு ஆடு செத்து இல்ல ஓனாய் வந்து புடிச்சிருச்சுனாலும் ஓனர்கிட்ட போய் நாம் பாட்டை ஆடு மேட்சிட்டு இருந்தேன் ஓனா வந்து பிடிச்சிட்டு சொல்ல முடியுமா ரெண்டு ஆடு இந்த ரெண்டு ஆடுதான் முட்டுகிச்சு முட்டு நாட போய் கேளுன்னு சொல்ல முடியுமா என்ன ஆனாலும் இவர் தான் பொறுப்பு அந்த ஆடு மேய்ப்பவர் தான் பொறுப்பு அப்ப ஆடு மேல தவறு இருந்தாலும் சரி வெளியிலிருந்து வெளிப்புறத்திலிருந்து தவறுகள் நிகழ்ந்தாலும் சரி ஆடா தானா போய் ஒரு வாகனத்தில் உழுந்தாவோ இல்ல தண்ணியில போய் விழுந்தாலோ பொறுப்பு யாருன்னு சொன்னா இந்த ஆடு மேய்ப்பவர் அப்ப இந்த பொறுப்பு பொறுப்பு உணர்வு வந்து ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு வந்து ஆடு மேய்ப்பவர்களுக்கு வந்துடும் அப்ப அதே பொறுப்பு நாளை அந்த சமுதாயத்தின் மீதும் அவர்களுடைய அந்த பொறுப்பான பார்வை வந்து அவர்கள் மீது விழும் இப்போ அல்லாத்தலா அந்த மாதிரி பண்படுத்தி எடுத்தான் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு பொறுப்பை வந்து அவர்களுக்கு உணர்ந்தாங்க ஆடுமைப்பன் மூலமாக அந்த அனுபவத்தை தன்னுடைய மக்கள் மீதும் அவர்கள் வந்து அப்ளை பண்ணாங்க அடுத்ததாக வந்து பொறுமை பொறுமை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற பொறுமை இருக்கே அது உட்காந்து மேஞ்சிக்கிட்டே இருக்கும் உன்னோட ஒன்று முட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட ரொம்ப நேரம் ஆகும் விளையாடும் அப்புறம் என்ன ஆகும் காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் எந்த வேலையும் இருக்காது அவருக்கு என்ன பண்ணும் ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் திரும்ப நடந்து போகணும் பொறுமை இருக்கே அவ்வளோ பொறுமை தேவைப்படும் இன்னைக்கு மாதிரி சீக்கிரம் சாப்பிடு போகணும்னு சொல்ல முடியுமா நம்ம ஆட்டை வந்து நம்ம நம்ம பிள்ளைக்கலாம் விட்டுறப்ப சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிடணும் அடிச்சு விட்டுறோம்ல அந்த மாதிரி ஆட்டை அடிச்சா அது அப்ப சாப்பிடுற வரைக்கும் உட்காந்தே தான் இருக்கணும் அவ்வளவு பொறுமை அவங்களுக்கு ஆல்ரெடி ஆடுமைப்பவர்களுக்கு வந்து பொறுமையோட ஒரு உச்சத்துல இருப்பாங்க உட்காந்தே இருக்கணும் சாப்பிடுற வரைக்கும் இந்த பொறுமையோடைய குவாலிட்டியும் இந்த நபிமாறுகளுக்கு வந்துடும் எந்த சொன்னா எல்லா நபிமார்களையும் அல்லா தலா மேய்க சொன்னோம் குறிப்பா வந்து அல்லா தலா குரான்லே சொல்லி காட்டுறான் மூசால சிலம் மூசாலசலம் எந்த அளவு அவர்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டு சொல்லி மால முடியாது அவர்கள் எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே அவர்களுடைய கோத்திரத்தார்கள் வந்து எந்த அளவு மூசாவசத்துக்கு கஷ்டம் கொடுத்தாங்க அப்படின்னு நினைவு கூறுவாங்க சொல்லி காட்டுறான் அவர்களுடைய வரலாறு சொல்லும் போது மூசால மூசாலசிலம் வந்து பத்து வருடம் ஆடு மேய்ச்சாங்க நபிசலாஸ்லம் வந்து அதான் யாருக்கு சோஹபலஸ்லம் அந்த குரான குரானோடைய தர்ஜுமா எடுத்து படிச்சவங்க தெரியும் அவர்கள் ஒரு இளைஞரை கொண்டுட்டு தப்பிச்சு வருவாங்க தண்ணி புடிச்சுட்டு இருப்பாங்க அப்ப அந்த இரண்டு பெண்கள் வந்து தன்னுடைய தந்தையிட்ட கூட்டிட்டு போவாங்க சோஹபுல் அஸ்லம் மூசாலம் சோஹேபத்துக்கு இடையில ஒரு ஒரு உரையாடல் நடக்கும் கான்வர்சேஷன் அப்ப நீ ஆடு மேயி எட்டு வருஷம் மேய் இல்லைன்னா பத்து வருஷம் மேய் பத்து வருஷம் மேய்த்து நீ பூர்த்தி ஆக்கினாலும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாத குரான்லே சொல்றான் காரணம் இல்லாம சொல்றான் அப்ப எட்டோ பத்தோன்னு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க எட்டு மெய்ச்சாங்களா பத்து மிச்சாங்களா அல்ல அதுல வந்து உறுதிப்படுத்திருக்க மாட்டான் வசனங்கள் இறங்கும்போது நபிசலாசன் கேக்குறாங்க எட்டா பத்தா அப்படின்னு அல்லா பதில் சொல்லல ஆனா நபிசுலரசம் ஜிபுரத்து கேட்கிறாங்க அவங்க எட்டு வருஷம் மெய்ச்சாங்களா பத்து வருஷம் மிச்சாங்களா ஜிபுரம் சொல்லி காட்டுறாங்க முழுமையானவை பூர்த்தி செய்தார்கள் அப்படின்னா பத்து பத்து வருடம் ஆடு மேய்த்தார்கள் இந்த பொறுமை சாதாரணமா வந்துடல மூசாவலசலத்துக்கு மா மலைக்கு போயிட்டு வந்தாங்க கீழே வந்தா ஒரு பசுவை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஏதோ ஒன்று பார்த்து வணங்கிட்டு இருக்கும்போது மூசாவலசத்தை பார்த்து ஈமான் கொண்ட அந்த மக்கள் கேட்குறாங்க எனக்கு ஒரு சில செஞ்சு கொடுங்கிறாங்க மாடை ஒன்று குருபானி கொடுக்கணும்னா என்னென்ன கேள்வி சூரத்தில் பக்கர் அடுத்து படிச்சு பார்த்தா தெரியும் அல்லா ஒரு மாடை குருபானி கொடுங்க அப்படின்னு சொன்னான் எத்தனை கேள்விகள் என்ன மாதிரி இருக்கணும் எந்த வயசுல இருக்கணும் என்ன கலர்ல இருக்கணும் கொம்பு பெருசா இருக்கணுமா சின்னதா இருக்கணுமா ஆண் மாடா பெண்மாடா ஒரு நபிக்கு எந்த அளவு பொறுமை இருந்திருக்கும் அப்ப இந்த பொறுமை எல்லாம் இந்த ஆடுமைப்பின் மூலமாக தான் அல்ல பண்படுத்துறான் நபிமார்களை அடுத்ததாக பாதுகாப்பு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு பண்பு வரும் ஆடுமைப்பின் மூலமாக ஓனாயிட்ட இருந்து பாதுகாக்கணும் அதே நோய்கள் தாக்காம பாதுகாக்கணும் வெளிப்புற சூழல்ல இருந்து பாதுகாக்கணும் தண்ணியில உள்ள கூடாது அதுவே அது அடிச்சுக்க கூடாது அதே போல இது போல அனைத்து சூழ்நிலையிலிருந்தும் அதை பாதுகாக்கணும் அத பாதுகாத்து பழகினவங்களுக்கு அவர்களுடைய உம்மத்துகளையும் பாதுகாத்து பழகக்கூடிய அந்த தன்மை வந்துச்சு எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்தை உடல் ரீதியாகவும் உல ரீதியாகவும் பாதுகாத்தாங்க இந்த பாதுகாப்பு தன்மையும் ஆடுமைப்பின் மூலமாக அனைத்து நபிமார்களும் பெற்றுக் கொண்டாங்க எந்த அளவுக்கு சொன்ன ரசுல்லா ஒரு சம்பவம் எந்த அளவு உம்மத்தை பாதுகாத்துருக்காங்க மதினாவில் ஒரு இரவுல வந்து ஒரே கூச்சம் பதட்டம் சகாபாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க உடனே ஓடி போய் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போகிறாங்க பார்க்க எழுந்திரிச்சு தன்னுடைய வாட்கள் தன்னுடைய குதிரை ஒட்டகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மதினாவுடைய வெளிப்புறத்துக்கு போகிறாங்க என்ன நடக்குது என்ன ஆச்சு எதுவும் படை எதுவும் வந்துருச்சா என்ன கூச்சல் குழப்பமாக இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் இருட்டில் ஒரு நபர் திரும்ப வந்துட்டு இருக்காரு மதினாவோட எல்லையிலிருந்து ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல போங்குன்னு தன்னுடைய வாழை வச்சு ரசா நீங்க போய் படுத்துவீங்கிறாங்க எந்த அளவு தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாப்புறதுல எந்த அளவு விழிப்புணர்வோடு ரசா சொல்லம் இருந்திருக்காங்க இன்னும் சொல்ல போனா இதற்கு பின்னால் வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய ஃபித்னாக்களை பித்னாக்கள்ல இருந்து கூட ரசூல்லா சொல்லால நமக்கு எச்சரிச்சுட்டு போயிருக்கிறாங்க யூப்ரெட்டர் தங்க வரும் போய் எடுக்காத அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க நமக்கு தஜ்ஜால் வருவான் இந்த ஆயத்தை மனநம் பண்ணு வச்சுக்கோ அவன்கிட்ட வந்து அவனை அவன் சொன்னா நீ அவனை நோக்கி போகாத பாக்கணும்னு போகாத எவ்வளவு என்னென்ன பித்தனாக்கள் பின்னாடி வருமோ அனைத்து பித்தினாக்கள்ல இருந்தும் எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப ஒரு தனக்கு கீழே உள்ள மக்களை தனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட உம்மத்தை எந்த பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஆடுமைப்பதன் மூலமாக இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க எல்லா நபிமார்களுக்கு அடுத்த ஒரு ஹதீசர் அசுல்லா சொல்லால் சொல்லி காட்டுறாங்க நான் நான் ஒரு பாதுகாவலை எந்த மாதிரின்னு சொன்னா ஒரு நெருப்பு இருக்கு நெருப்புல வந்து அது வெளிச்சம் நினைச்சுட்டு பூச்சிகள் வந்து விழுது ஆனா அந்த நெருப்புல வந்து அது செத்து போயிடுது இதே இத மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது அதுல பக்கத்துல உட்காந்து ஒரு நபர் என்ன பண்றார் பூச்சியெல்லாம் வந்து விரட்டி விடுறாரு இந்த மாதிரி ஒரு நபர் நான் நீங்கள் எல்லாம் வந்து நரக நெருப்பில் விழக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கீங்க உங்களெல்லாம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சுல்லா சொல்ல சொல்லி காட்டுறான் ஒரு ஹதீஸ்ல வரும் அப்ப பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் இதன் மூலமாக நபிமார்கள் வந்து பெற்றுக்கொண்டாங்க அதே போல் எளிமை என்னைக்காவது ஆடு மேய்க்கிறவன் பேண்ட்டு போட்டு பார்த்துருக்கிறீங்களா கோட்டு சூட்டு போட்டு பார்த்துருக்கிறோமா இல்லை ஏசி ஏசி காரில் தான் போவேன் இல்லை பைக் வச்சுருக்கேன் சைக்கிள்லேயாவது பார்த்துருக்கமா ஆடு அந்த எளிமை இருந்துச்சு மிக எளிமையாக தான் இருப்பாங்க ஒரு குச்சி இருக்கும் அவ்வளோதான் எப்பயும் ஒரு ஒரு எளிமையான ஆடை போட்டிருப்பாங்க ஒரு கார்லையோ ஒரு பைக்கோ ஒரு சைக்கிள் கூட இருக்காது அதே போல உணவு கிடைக்கிற உணவு தான் ஆடு அங்க மேயும் இவங்களுக்கு எங்க என்ன எது கிடைக்குதோ அதை உட்கொண்டுதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதே போல சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வெயிலையும் ஆடு மேய்க்கணும் பணியிலையும் மேய்க்கணும் நைட்டு இரவுலையும் ஆட்டை பாதுகாக்கணும் எல்லா மலையிலையும் ஆடை என்ன பண்ணணும் பாதுகாத்துத்தான் ஆகணும் மழை வந்துருச்சு நினைஞ்சிட்டு போ அப்படின்னு விட்டுட்டு போய் ஓனர்கிட்ட போய் சொல்ல முடியாது இப்ப எல்லா சூழ்நிலையும் அவர்கள் தாங்கக்கூடிய உடல் பக்குவமும் வந்துச்சு உடல் பக்கமும் வந்துச்சு உலப்பக்கமும் வந்துச்சு இன்னைக்கு என்ன ரொம்ப நேரம் மழை வந்துட்டு இருந்தா நமக்கு வேலைக்கு போகணும்னா என்ன மலையாவே ஏசுறோம் நம்ம ஒரு மழையா வந்துட்டு இருக்கு சனியை எப்ப நிற்கும் அப்படிங்கிறோம் ஏசுறோம் அல்லா தலா சொல்லி காட்டுறோம் காலம் நானே காலமாக இருக்கிறேன் ஏசாதிகேன்னு அல்லாத்தலா சொல்லி காட்டுறோம் அப்ப எல்லா சூழ்நிலையும் அவர்கள் பழக்கப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கள் இடத்துல வந்துச்சு எளிமையாம இருந்தாங்க சூழ்நிலைக்கு தகுந்தவர் தன்னுடைய உடல் உடல் உள்ளம் எல்லாமே அவர்களுக்கு வந்து பண்பட்டுச்சு அதே போல இந்த சூழல் வந்து அனைத்து நபிமார்களுக்கும் தாவாவில பயன்பட்டுச்சு மணிகாலத்திலையும் போனாங்க வெயில் காலத்திலையும் மக்கள் நோக்கி போனாங்க இரவுலையும் தூக்கத்தை விட்டு போனாங்க ஏதாவது ஒரு சத்தம் வந்துச்சுன்னா உடனே ஆடுகளிட்ட இருந்து சத்தம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு முடிச்சு உடனே பார்க்கணும்ல இப்ப எல்லா தன்மையும் எல்லா தட்ப அவர்கள் வந்து சமாளிச்சாகணும் அப்ப எல்லா தட்ப வெப்ப அவர்கள் போய் தாவாவுக்கு போய் பார்க்க தாவாவை போய் மக்களிடத்துல கொண்டு போய் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு இருந்துச்சு அந்த சூழ்நிலைலாம் ஏற்று அவங்களுடைய உடலும் உள்ளமும் ஏற்றுக்கொண்டது ஒரு நேரத்தில் மலையில ரசூல்லா செல்லவரசும் மழை பெய்து வரலாற்றை பார்க்கணும்ல மழை பெய்து குன்று மீன் ஏறிட்டு இருக்காங்க வலிக்கு விழுக்கி விழுந்து விழுந்து அந்த குன்றுக்கு அங்கிட்டு ஒரு பயணம் கூட்டம் இருக்குன்னு நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு ரசைய கவலை இப்ப அவர்களுக்கு அந்த தட்பவெட்ப சூழ்நிலை அனைத்தையுமே அவர்களுடைய உள்ளம் உடலும் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஆடுமைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கு அடுத்ததாக அல்லாவுடைய படைப்புகளோடு நெருக்கம் ஆடுமைப்பதன் மூலமா ஆடு இருக்குது ஆடு இல்லாம ஆடு மேய்க்கிறவங்க எங்க வானத்தை பார்ப்பாங்க என்ன அது வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க செல்போனா இருந்துச்சு அந்த காலத்துல இன்னைக்கு செல்போன் இருந்தாலும் ஆடு இடத்துல நம்ம போய் இன்னைக்கு டவரா கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா வானத்தை பார்க்கணும் பூமியை பார்க்கணும் மலையை பார்க்கணும் நட்சத்திரத்தை பார்க்கணும் இதைதான் அல்லா தலா குரான சொல்றான் வானத்தை பார்க்க மாட்டீங்களா பூமியை பார்க்க மாட்டீங்களா விருப்பாக்கிருக்கிறோம் வானத்தை பார்க்கிறீங்க பார்க்க மாட்டீங்களா முகடாக்கியிருக்கிறோம் நட்சத்திரத்தை பார்க்க மாட்டீங்களா ஒட்டகத்தை பார்க்க மாட்டீங்களா குரான் அல்லாவுடைய இருப்பை காண்பிப்ப காண்பிப்பதற்கே அல்லாவுடைய படைப்பை தான் அல்லா சொல்லி காட்டுறான் பல இடங்கள்ல அந்த குன்றை பாருங்க நாங்க மழையை நட்டு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறோம் அல்லாத்தலா மாட்டை பாருங்க கொசுவை கூட அல்லாத்தலா சொல்லி காட்டுறோம் இப்ப அல்லாவுடைய படைப்புகளோடு அதை சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவன்கள் ஆடு மெஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன டைம் பாஸ் வானத்தை பார்ப்பாங்க இதெல்லாம் சும்மாவா வந்துச்சு அல்லாவே குரால் சொல்லி காட்டுறான்ல வானம் பூமியை பார்க்குறாங்க பார்த்துட்டு அவர்கள் வந்து இதெல்லாம் யாரெல்லாம் நீ வீணாக இதெல்லாம் படைக்கல அப்படின்னு மூமின்கள் சொல்லுவார்கள் எல்லாம் சொல்கிறாங்க இப்ப படைப்புகளோடு நெருக்கம் அதிகமாக ஆச்சு படைப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து இந்த ஆடு மேய்ப்பதன் மூலமாக கிடைக்கும் இப்போ நபிமார்களுக்கு இத்தனை விஷயங்கள் வந்து இதன் மூலமா இந்த ஆடு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு எவ்வளவு விஷயம் இருக்குமார்கள் நபிமார்களுக்கு அடுத்ததாக மாடு ஒட்டகம் இருக்குல்ல மாடு இருக்கு ஒட்டகம் இருக்கு எத்தனை உயிரினங்கள் இருக்கு ஏன் வந்து அல்லா குறிப்பா ஆட்டை மட்டும் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுக்கு அல்ல ஒரு காரணம் வச்சிருப்பான்ல ஆடுதான் இருக்கீனமான உயிரினம் மற்ற உயிரினத்தோட கம்பேர் பண்ணும் போது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடு மாதிரி வந்து ஒட்டகத்தை வந்து மேய்ச்சிட முடியாது மாட்டு அந்த மாதிரி மேய்ச்ச முடியாது இது வந்து ரொம்ப பலகீனமான உயிரினம் பலகீனமானதுக்கு நம்ம வந்து தயாராயிட்டோம் பலமானதுக்கு ஈஸியா தயாராயிரலாம் அப்ப பலகீனமான ஒரு உயிரினத்தை கொடுத்து அதன் மூலமாக அல்ல அவங்களை வந்து வார்த்தை எடுத்தான் அதே போல அவர்களை பாதுகாக்கும்போது இப்போ ஒரு ஆட்டை மேய்க்கிறோம் ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கும்போது சில நேரம் ஆட்டை அடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் வந்து ஏற்படும் எங்கேயாவது ஓடுது தப்பா போகுது அடிச்சுக்குது அதுங்களுக்குள்ள அடிச்சுக்குது அப்படின்னா அதை அடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்ப அதை வந்து அதுக்கு துன்புறுத்தணும் அப்படிங்கிறது அடிக்க கிடையாது அதை அதை தான் அடிக்கிறது இப்போ அதே போலதான் ரசூல்லா அனைத்து நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்தினரை எச்சரிச்சிருக்கிறாங்க உதாரணமா ரசூல்லா சொல்லம் மிம்பர் படையில ஏறு நின்னு நரகத்தை நரகத்தை விட்டு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு பல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எந்த சொன்னா கடைவீதியில் கே கடைவீதியில நான் கேட்டேன்னு அறிவிக்கக்கூடிய சகாபாக்கள் சொல்றாங்க எச்சரிக்கை இப்ப இதை எச்சரிக்கிறாங்கன்னு சொல்ற எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னா இது அவர்களை புண்படுத்தணும்னு கிடையாது அவர்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப ஆடை வந்து அல்ல ஏன் தெரிஞ்செடுத்தான்னு சொன்னா அதுதான் வந்து பலகீனமான பாதுகாப்பு அதிகமாக தேவையுடைய உயிரினம் அதே போல ஆடு எளிமையா தாக்கப்பட்டோம் நம்ம ரொம்ப கியூரியஸ் அதாவது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் ஆட்டுக்கிட்ட ஒட்டகத்தை எளிமையா ஏதாவது ஒரு பெரிய உயிரினம் யானையோ மத்த அதோட பெரிய உயிரினம் தான் வந்து அடிக்க முடியும் இல்ல மாட்டை வந்து ஒரு ஓனாய் வந்து பிடிச்சிட முடியுமா இல்லை நாய் வந்து பிடிச்சிட முடியுமா ஆனா ஆட்டை ஈஸியா பிடிச்சிட முடியும் அதிகமாக இருக்கும் ஆட்டை தான் ஓனாய் வந்து பிடிக்கும் நீங்க ஜமாத்தாக அதே போல நீங்க ஜமாத்தாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அதாவது இதுக்கு ஓமையாத சொல்றாங்க தனிமையில் இருக்கக்கூடிய ஆட்டை தான் ஓனாய் தாக்கும் அப்படின்னு சொல்லி மூமின்களும் ஜமாத்தாக இருக்கணும் தனிமையில் இருக்கக்கூடாது தனியா நாம்பாடு தனியா இருக்கிறேன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு ரசோல்லா சிலரசன் சொல்லி காட்டுறாங்க அப்ப பல விஷயங்கள்ல வந்துட்டு ஆடு ஆடுகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஓமையாக காட்டப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த ஆடு மேய்ப்பவர்களுக்கும் ஒட்டக மெய்ப்பவர்களிடத்துலையும் மாடு மேய்ப்பவர்கள் இடத்துலையும் குணம் அதாவது குணங்கள் கண்டிப்பா வித்தியாசம் வரும் அவங்க அடிச்சே பழகியிருப்பாங்க இவர்கள் வந்து கருணையோட பழகியிருப்பாங்க அப்போ நம்ம எந்த தொழில் செய்கிறோமோ எந்த வேலையில் வந்து ஈடுபடுறோமோ அதோடைய பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய முழு வாழ்க்கையிலே இருக்கும் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன அனைத்து கேரக்டரு குவாலிட்டியுமே அவர்களுடைய தொழிலருந்து வந்தது அப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோம் என்ன தொழில் செய்கிறோமோ அதோடைய பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு தொழிலை ஒரு வேலையை சூஸ் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனத்தோடு சூஸ் பண்ணணும் இதில இதுல இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பு நே முஸ்லிம் ஏதோ ஒரு வேலை கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக போறது கிடையாது நம்மளுடைய தொழில் ஹலாலானதா அறாமதா பாக்குறதும் அல்லாது இதையும் பார்க்கணும் நம்ம சாலா நம்மளுடைய தொழில் மூலமா நம்மளுடைய போக்கு நம்மளுடைய மற்ற வாழ்க்கை இந்த தொழில் அல்லாத பிற வாழ்க்கையும் பாதிக்கும் இப்ப அதற்கு தே தகுந்தவாறு நம்மளுடைய தொழிலையும் நம்ம அமைச்சுக்கணும் அப்ப ஆடிமைப்பதில் அல்லாத்தெல்லாம் இத்தனை வச்சிருக்கணும் குறிப்பாக வந்து இப்னு ஹஜர் ரமத்துல்லாலே சொல்லி காட்டுறாங்க இவங்க யாருன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு சட்ட மேதை ஃபிகு ஹதீஸ் துறை தப்சீர் துறை அனைத்திலையுமே பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர் இவர் இவர் வந்து தன்னுடைய ஃபத்துவுல் பாரி அப்படிங்கிற நூலில் வந்து அதாவது சயி புகாரி அதற்கும் வந்து இவர் வந்து விளக்க உரை அளித்திருக்கிறார் இன்று வரை ஆயிரத்தி ஐநூறு வருடாச்சு இன்று வரை விளக்க உரை சகில் புவாரிக்கு விளக்கு உரையில சிறந்த விளக்க உரை இவருடையதுதான் எத்தனையோ நூற்றுக்கணக்கான விளக்குறைகள் இருக்கு இப்ப இந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த ஹதீஸ்க அவர் குறிப்பிடுறாரு தன்னுடைய விளக்கத்தை கொடுக்குறாரு மக்கள் அதாவது மந்தையை அவங்க பாதுகாக்கிறாங்கல்ல கவனத்தோடு பாதுகாக்கிறாங்கல்ல அதே போல தன்னுடைய மக்களை பாதுகா பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி இவங்களுக்கு வந்துடுது இப்ப நம்ம மேல சொன்ன அந்த அனைத்து குவாலிட்டியும் ஆடுக்கு அப்ளை பண்ணதை அப்படியே மக்களுக்கு அப்ளை பண்ண போறாங்க பொறுமை வரப்போகுது பொறுப்பு வரப்போகுது பாதுகாப்பு வரப்போகுது சூழ்நிலை அப்ப இத்தனை விஷயங்களும் அல்லாதலாம் அவர்களை பண்படுத்தி எடுத்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அடுத்ததாக கருணை பொறுமை உள்ளிருந்தும் வெளியிருந்தும் வரக்கூடிய தாக்குதல் அனைத்தையுமே பாதுகாக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் உருவாகுது அப்படின்னு இப்னு ஹஜர் ரகத்து சொல்லி காட்டுறாங்க அடுத்ததாக முகமது அப்தஹ் சமகாலத்தில்க்கூடிய இழந்து எல்லா கஷ்டங்களையும் தயார்படுத்தி எல்லா சூழ்நிலைக்கு ஏற்றவாறையும் ரசே அறிஞர் அதே போல் தான் மக்களையும் வளர்த்தெடுத்தாங்க ஏன்னா பல நாட்டுக்கு படை அனுப்பணும் தாவாவுக்கு குழு அனுப்பணும் அப்ப இவர்களை சொகுசா வாழ்ந்தாலும் ஏசி காரில் உட்காந்துட்டு நாளைக்கு ஒரு மரத்தடி நின்று ஒரு வெயிலில் நின்று மக்களை இஷ்டத்தின் பக்கம் அழைச்சிரு அப்படின்னு அஞ்சு நிமிஷம் நிக்க முடியும் பத்து நிமிஷம் நிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து வந்துட வேண்டிதான் அப்ப அவங்க ஆரம்பத்திலேருந்தே தியாகத்துல போட்டு வளர்த்தாங்க ரசூல்லா சிலம் அப்படிதான் வளர்த்தாங்க குறிப்பா உமர் இல்லுவ தன்னையும் தியாக அந்த நேரத்தில் மூன்றில் இரண்டு பகுதி உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாங்க அவருடைய ஒட்டுதான் இருக்கும் உணவு ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க அதற்கு பிறகு வரக்கூடிய கஷ்டங்களை இந்த ஆடுமைப்பின் மூலமாக அல்லா தலா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வச்சிருக்கலாம் ஆடுமைப்பன் பத்தியே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம தொழில் ரசூல்லா சொல்லால தொழில் ஆடுமைப்புதாக இருந்துச்சு அப்ப ரசுல்லா சுல்லாலுடைய வாழ்க்கையில் நடந்த அடுத்த சம்பவங்களுக்கு வந்துடுவோம் இந்த சம்பவம் இருக்கே ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் அதாவது இது ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை ரசுல்லா சுல்லாலத்துடைய சிறு வயதில் நடந்த ஒரு உடன்படிக்கை மக்காவில் நடந்தது அல் ஆஸ் பின் வயல் அப்படிங்கிற மக்காவை சேர்ந்த ஒரு நபர் யமனை சார்ந்த சாபித் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபருக்கும் இவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வியாபார ஒப்பந்தம் இவர்கள் தான் ஏமன் ஷாம் பல இடங்களுக்கு வந்து வியாபாரம் செய்யக்கூடியாங்களே மக்காவாசிகள் இப்ப என்னாச்சு வயல் அப்படிங்கிற என்ன பண்றாரு மக்காவை சார்ந்த இந்த நபர் பொருட்கள் வாங்குறாரு கொடுக்குறாரு இன்னைக்கு பாக்குறாங்க இன்னைக்கு பாக்குறோம் பொருள் வாங்குவாங்க நாலு தர ஒரு நம்பிக்கை வர வரைக்கும் பணத்தை கரெக்டா கொடுத்துருவாங்க அப்புறம் பல்கா வாங்கிட்டு பணம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க கையை விரிச்சிருவாங்க மஞ்சள் ஓடி அதே மாதிரி இந்த நபர் பண்றாரு என்ன பண்றாரு ஆரம்பத்துல நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு பல்கா பொருள் வாங்கிட்டு நான் கொடுக்க முடியாது உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்றார் இப்ப இந்த நபர் ஏமனை சார்ந்த நபர் யமன் நாட்டை சார்ந்த இந்த நபர் என்ன பண்றாரு சொன்னா மக்காவுடைய ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து அலுவலர் உப்பாரி வைக்கிறார் உப்பாரி வச்சு அப்பா உங்க ஊருக்கு உங்க ஊரை சார்ந்தவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் என்ன எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமான முறையில் வந்து கவிதையில் படிச்சு ரொம்ப உருக்கமான முறையில் வந்து மக்கள்கிட்ட மக்கள் எல்லாம் கூட்டி அழுகுறார் உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா மக்காவாசிகள்லாம் என்ன பண்றாங்க நம்ம முன்னாடியே சொன்னோம் மக்காவாசிகள் என்னதான் அவர்கள் சிறுக்கில் இருந்தாலும் பல அலிச்சாட்டியங்கள் அட்டுழியங்கள் இருந்தாலும் அவர்களுக்குன்னே இருக்கக்கூடிய சில தன்மைகளை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த நபரை வந்து விட்டுறக்கூடாது நம்மளா இருந்தா நம்ம காலத்தில் என்ன பண்ணுவாங்க நம்ம ஊருக்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ இருக்கிறான் வெளிநாட்டுக்காரன் வெளியூருக்காரன் அவனுக்குதான் அநீதியில போனோம் எத்தனையோ சம்பவங்கள் பார்க்கிறோம் இன்னைக்கு பாக்குறமா இல்லையா நம்ம ஊருக்காரன் நம்ம ஆளு நம்மை நம்ம மொழி பேசுறவன் அப்படிங்கிற எல்லா நியாயம் அவர்கள் பக்கம் இருந்தாலும் நம்ம ஆள்ராய்வன் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்க்கறோம் ஆனா மக்கா வாசிகள் அந்த மாதிரி பார்க்கல இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா பின் ஜதான் அப்படிங்கிற ஒருவருடைய வீட்டுல மக்காவ முக்கியஸ்தர்கள் அனைவரையுமே ஒன்று கூட்ட இந்த ஏமாத்திட்டா என்ன பண்ணணும் என்ன பண்றது வியாபாரத்துக்கு உடன்படிக்கை போடுறாங்க உடன்படிக்கை போடும்போதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தத்தை கூட்டு போறாங்க ஆரம்பத்திலிருந்து சிறுவராக இருந்தாலும் பண்பட்டு இருந்தாங்க அப்ப ரசா சொல்லத்தையும் அந்த மீட்டிங் கூப்பிட்டு போறாங்க ரசூல்லா சுல்லவாசலம் நடக்க எல்லாம் பாக்குறாங்க சிறுவரா இருக்கும்போதே பாத்துக்குறாங்க அப்ப ரசுல்லா சொல்லம் சொல்லி காட்டுறாங்க நபித்துவம்லாம் கிடைச்ச பிறகு சொல்லி காட்டுறாங்க எனக்கு நபித்துவம் கிடைத்த பிறகு இது போல இப்ப அதாவது இப்ப இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கைக்கு கூப்பிட்டாலும் நான் போய் கலந்துக்குவேன் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த உடன்படிக்கை யாருக்கு யாருக்கு கிடஞ்சு இரண்டு குஃபார்களுக்கு மத்தியில் நடந்துச்சு இறைவனை நிராகரிக்கூடிய இரண்டு மக்களுக்கு இடையில் அவர்களுடைய தீர்த்து வைப்பதற்கு நடந்த ஒரு உடன்படிக்கை நான் போய் மிகப்பெரிய ஒரு படிப்பின இருக்கு அது கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் நாத்திகர்களா இருக்கட்டும் இந்துக்களா இருக்கட்டும் எந்த மக்களாக இருந்தாலும் நன்மையில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னா நம்ம போய் அல்லா தலா குரான் இரண்டாவது வசனத்தில் நீங்க நன்மையில வந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் இறையச்சத்துல வந்து ஒரு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்துல உதவி கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லா தலா சொல்லி காட்டுறான் பாவத்துல முஸ்லீமே கூப்பிட்டாலும் பாவத்துக்கு போக கூடாது நன்மையில் மாற்று மத சமூக மாற்று மத சமூகத்தினர் கூப்பிட்டாலும் நன்மையில் வந்து அவங்களோட சேர்ந்து நடக்கணும் நம்ம அவன் வந்து வேற சமுதாயம் இவன் வேற சமுதாயம் அவன் கிறிஸ்தவன் உணவு கொடுக்க கூப்பிடுறான் அப்படின்னா நான் போமாட்டான் அவன் கிறிஸ்தவம் நம்மதுக்கு அவங்களோட போய் செய்யணும் அவன் அந்த உடன்படிக்கையில் நம்ம போய் ஏன்பா சேரணும் அவன் அந்த மீட்டிங்கில் போய் நம்ம அப்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம ரசா சுல்லுமே சொல்லி காட்டுறாங்க இரண்டு குஃபாறுகளுக்கு மத்தியில் நடந்தாலும் இப்ப அந்த எனக்கு அந்த மீட்டிங் அந்த ஒரு உடன்படிக்கைக்கு என்ன கூப்பிட்டாலும் நான் போவேன் அப்படிங்கிறாங்க இதுல மிகப்பெரிய ஒரு படிப்பனை இருக்கு இப்ப இதே போல வரலாற்று இன்னொரு சம்பவம் நடந்துச்சு ஒரு படிப்பினைக்காக சொல்றோம் என்னதுன்னு சொன்னா ஹுசைன் அலி அலி பின் அபு தாலிஃப் யாரு ரசூல்லா சுல்லாசுடைய பேரன் இவருடைய உடைமைகளை வலிதுபின் உத்பாபின் அபு சூஃபியான் அந்த நேரத்தில் ஆட்சியாக இருந்த இந்த நபர் என்ன பண்றாரு இவருடைய பல உடைமைகளை பிடிச்சு வச்சுக்கிறார் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு பல உடைமைகள் நிலங்கள் பல உடைமைகளை வந்து பிடிச்சு வச்சுக்கிறாரு பிடிச்சு வச்ச பிறகு யாரு ஹுசைன் ஹுசைன்லான்னு சொல்லி காட்டுறாங்க இதே போல நான் பள்ளிக்கு போய் இந்த உடன்படிக்கை நடந்துச்சு இல்லை நான் சொல்லி காட்டின அதாவது இந்த உடன்படிக்கை இதே போல நான் போய் அவர் எப்படி கடுகுதில் கத்துனாரு அதே போல நான் பள்ளிவாசல் போய் கத்துவேன் எனக்கு நியாயம் கேட்டு சகாபாக்கள் கூப்பிடுவேன் என்னுடைய தோழர்கள் தோழர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவேன் இந்த உடன்படிக்கை பேர சொல்லி நான் கூப்பிடுவேன் இது அரபுகள் மத்தியில் அந்த அளவு பிரபலம் ஆயிருச்சு அந்த நேரத்தில் ரசூல்லா சுல்ல சிறுவர் இவரு வந்து ரசுல்லாத்து பேரன் அப்ப இந்த விஷயத்தை எப்பயோ நடந்தத இவர் இவர் மத்தியில் வரைக்கும் வந்து வந்து சேர்ந்திருக்கு இவர் இந்த உடன்பிடிக்கையுடைய பெயரை சொல்லிக்காட்டி இதே போல நான் போய் அந்த நபரை போல அந்த எமன் நாட்டு நபரை போல நான் பள்ளியில் நின்று எனக்கு நியாயம் கேட்பேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த வலிது பின் உத்துபா பின் அபு சுஃபியான் இவரு கூடவே இருந்த இவருக்கு உடந்தையாக இருந்த அப்துல்லா பின் சுபைர் அப்துல் ரஹ்மான் பின் உத்மான் பின் உபைத் இவர்கள் போன்ற நபர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இந்த உடன்பிடிக்கையை சொன்ன பிறகு இந்த உடன்படிக்கையை பெயரை சொல்லி அழைத்த பிறகு அவர்களுடைய வாழையை உருவிட்டாங்க தன்னுடைய வாழை உருவி இவர் போய் அந்த மாதிரி பள்ளியில் கூப்பாடு போட்டாருன்னு சொன்னா உனக்கு எதிராக நானே வாழைந்துவேன் என்னுடைய உயிர் போற வரைக்கும் நான் உனக்கு எதிராக போராடுவேன் இவருடைய உடைமைகள் நீ திரும்ப கொடுத்துரு ஒண்ணு என்னுடைய உயிர் போற வரைக்கும் இல்லைன்னா உன்னுடைய உயிர் போற வரைக்கும் இல்லைன்னா நீ உடமையை கொடுக்குற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு கீழ் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த இவருடைய ஆட்சிக்கு உதவி கொண்டிருந்த இந்த நபர்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க அப்ப உடனேயே இந்த வலிது என்ன பண்ணிடுறாரு பறிச்சு வச்சிருந்த உடைமைகள்லாம் திரும்ப கொடுத்தறாங்க அந்த அளவு இந்த உடன்படிக்கை மக்களிடையே வந்து அந்த இடத்துல போய் சேர்ந்துருந்துச்சு இப்போ அந்த உடன்படிக்கையில் ரசுல்லா சுல்லாவஸையும் உட்படுத்தி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை வந்து ரசா சுல்லாஸும் சொல்லி காட்டுறாங்க தன்னுடைய நபித்துவத்துக்கு பிறகும் கூப்பிட்டா நான் கலந்துக்குவேன் இப்போ இதிலிருந்து நமக்கு படிப்பு என்னன்னு சொன்னால் முன்னாடியே சொன்ன மாதிரி அது யார் என்னென்னா பார்க்கக்கூடாது நன்மையாகவே இருந்தால் நம்ம கலந்துக்கணும் நமக்கு நன்மையில் வந்து கலந்து கொள்ளுங்க நல்லாவே கட்டளையிட்றோம் முஸ்லீம் பாவத்துல இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாவத்துக்கு அழைக்கிறான்ட்டு முஸ்லீம் ஒன்னும் போயிடக்கூடாது ஒரு காஃபீர் வந்து ஒரு நன்மையான காரியத்துக்கு கூப்பிட்றான் காஃபீர் அவன் காஃபீர் அப்படிங்கிறதுனால அதை நம்ம கூடாது இது ரசுல்லாவுடைய வழிமுறை கிடையாது அல்லாவுடைய கட்டலையும் இதுதான் ஐந்தாவது இரண்டாவசனத்தில் அல்லாத்தால சொல்லிக்காட்டும் அப்ப இந்த இது போல ரசூல்லா செல்லால சொல்லம் இளமை பருவம் இதே போல கழிஞ்சிட்டு வந்துச்சு இது போன்று பல விஷயங்களை என்ஷால வரக்கூடிய அமர்வுகளை நம்ம பார்ப்போம் நபித்துவோம் அதற்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் எல்லாமே வரக்கூடிய அமர்வுகளை என்ஷால்லாம் பார்ப்போம் இப்போ இந்த முன்னால் சொன்ன அந்த ஆடுமைப்பதின் மூலமாக இருக்கட்டும் குறைசுகள்கிட்ட அந்த நல்ல பண்புகள் குவாலிட்டியாக இருக்கட்டும் ரசுல்லா சில்லாலம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பொறுப்புகள் குவாலிட்டிகளாக இருக்கட்டும் அந்த அனைத்து குவாலிட்டிகளும் நம்மளிடத்தில் வருவதற்கும் நம்ம என்ஷா எல்லா பிரார்த்தனை செய்யணும் அதை நம்ம வாழ்வில் கொண்டு அதை அல்லா நம்மளுடைய வாழ்வில் கொண்டு நம்ம துவா செய்யணும் அதே அதை கொண்டு நம்ம முயற்சி செய்யணும் இப்போ அதுபோன்று ஆகக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லா வந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக இன்றைய நினைவில் முடிக்கிறேன்